அவர்கள் கூறினார்கள் சுபுகுக்கு பிறகிலிருந்து சூரியன் உயரும் வரை எந்த தொழுகையும் இல்லை அசருக்கு பிறகிலிருந்து சூரியன் மறையும் வரை எந்த தொழுகையும் இல்லை இதை அபூ சைதில் அதி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கின்றார்கள்